பாடம் நூற்றி முப்பத்தி போது கால் விரல்களை கிப்லாவை நோக்கி வைப்பது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததாக அபூஹு மைத் ரதி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்